சத்குரு சுவாமிக்கு ஜெய் குரு கிருப்பையால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா நாற்பத்தி ஒன்றாவது தியாயம் இருந்தாச்சு கிருஷ்ணன் மதுரைக்கு போகிறார் ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து நாற்பத்தி ஒன்றாம் அத்தியாயம் ஆறாவது ஸ்லோகத்துலேருந்து மூலத்தை சேவிப்போம் மூலத்தை சேவிப்போம் चोदया मस स्यंदन गांधिनीसुता मथुरामन यम कृष्ण चीना चोदया मस नंदन स्यन गाधिनीसुता मथुरामन ये राम कृष्ण चीना मगे ग्राम जनाराजन तत्र तत्र தோப்பங்க வசுதேவோ வீட்சீம் சாரு மாகே கிராமன் திரோ திறத்தோச வசுதேவோ வீட்ச பிரீத்திம் தாவத்து விரோகசத்த நந்தோபாலோ நசா அய்பீட்சோ அவத்தி தாவத்து விரோசோலையோ பூரோவன பிரதிந்தோவா சேத்தன் கிரூரம் ஜகதீஸ்வராக பாசிவ தான் சேத்தன் கிரூரம் ஜகதீஷர பணினப்பாணிம் பிரிதன்வான் பிரவிஷத்தமிரே சனா புரீம் க வய தி அமுச்சிரே புரிம் பன் பிரதாமே சகையான புரிம் கிரகம் வய தி அமுச்சத திரே புரிம் பத்தாவதுலோக்கம் பருணிமர் ஆர்லந்து பத்து சோதைய மாச சந்தனாசு மதுராம் அனயத்துமம் கிருஷ்ணை தீனாத்திய சோரிய மாச சந்தனாசு மதுராம் அனியமச்சை தின மாஜன் தசதே வசிய பிரீத்த திருஷ்டிம் நாரு மாகே கிராம வீட்ச பிரீத்த திருஷிண்டா தாவத்து விரௌகசத்த நந்தோபாலம் அவத்தி ஜுசத்தினந்தகோபாலோத பூரோனே பிரீட்சன் அவத்தி தான் சமத்தன் அக்கூரம் ஜகதீர பாணின பணிம் பிரிதம் பிரகசன்வ தாண்ட சேத்தியூரம் ஜகதீஷரீ பாம் பிரிதம் பிரகசன்வா பிரவீடா सहयान पुरी गृह वयम तिह अच्यत अथ द्रक््रक्षा महेपुरी भवन प्रवेशता अग्रे सहय पुरी गृह वयम तिह अच्यताक्षा महे पुरी पतावर श्लोक अर्थमार सुकर पार्पो अक्रोर सुन दे इंधिनी அவருடைய பிள்ளை தான் அவர் அப்பப்போ சொல்லுவார் அவர் காந்தினி சுதகான்னு இதை பற்றி ஒரு அந்த விஷ்ணு புராணத்தில் ஒரு பெரிய ஒரு கதை இருக்குது விஷ்ணு புராணத்தை சொல்லியிருக்கோம் இந்த காந்தினி சுதகா அக்குருது வருதுன்னா அந்த இவ்வளவு பக்திமான் தானே பின்னால் ஒரு செம்தகமடியில் மாட்டிப்பார் மணினாலே தகராறு எம்போ என் இ ஒய் சாதாரண மணியாக இருந்தால் தகராறு தான் இந்த அந்த சத்யபாமாவையும் இந்த செமத்தகமணியை வச்சு கண்ணனை சாதாரண குழந்தையாக தான் சாதாரண மனுஷனாக தான் அங்கே வந்து இருந்திருக்கார் அப்போது இங்கே வந்து அதுவும் விஷ்ணுபுராணத்தை அப்படி தான் காமிக்கிறார் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக அதனால் மற்றவருடைய எல்லா விதமான ஒரு பொல்லாப்புக்கெல்லாம் ரொம்ப இது அடிப்பட்டான் அடி அடிபணிந்தான் அடிபணிந்தான் பாவம் எல்லாரும் வந்து கண்ணனை வந்து தூஷித்தார்கள் எல்லாரும் நம்பவே இல்லை யார் நம்பலை யார் சத்யபாமா நம்பலை பலராமன் நம்பலை அந்த மாதிரி ஆகிட்டி அதனால் வந்து இந்த காந்தினியை பற்றி சொல்லப்படணும் விஷ்ணு புராணத்தில் தனியாக சொல்லப்படுது அந்த ஒரு தனி கதை சொல்லணும் அப்படிப்பட்ட காந்தினி சுத்தனார் அக்ரூரன் இப்படி சொல்லிட்டு அதாவது ஆச்சரியம் பார்க்குறது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர அவர் மறுபடி ஏறிட்டார் பலராமன் கிருஷ்ணன் பின்னால் இருக்கார் உட்கார்ந்துக்கார்கள் தேர ஓட்டினார் பலராமணி கிருஷ்ணனையும் சாயங்காலத்தில் அதாவது அந்த தினம் முடிகிற போது கடைசியில் மதுரா பட்டணத்துக்கு வந்து அழைத்து சென்றார் ஏன் இவ்வளோ லேட் ஆகிடுச்சுன்னா ஏற்கனவே அதே அந்த களம்புற போது அந்த கோகுலத்தில் அந்த கோபிகாஸ்திரிகள்லாம் இது பண்ணது மரித்தது அவர்களுக்கு சமாதானம் பண்ணுறதுக்காக ஆனது அப்புறம் இந்த இதில் மாத்தியான மண்டலத்துக்காக இருந்தது இறங்கினது ஸ்நானம் பண்ணது அவருக்கு தரிசனம் கொடுத்தது இப்படியெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் டைம் ஆகிடுது அவ்வளோதான் வந்து சேர்ந்தார் முதலாகப்பட்டினத்துக்கு ராஜனே வழியில் வரபோது கிராம ஜனங்கள்லாம் அங்கங்கே கூடிக்கொண்டு நிற்கிறார்கள் வசுதேவ புத்தர்கள்லாம் இவர்கள் தான் வசுதேவனுடைய புத்திர தான் இந்த பலராமன் இந்த கிருஷ்ணன் அப்படின்னு பார்த்து சந்தோஷமடைந்து கண்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கார்கள் கண்களை எடுக்கவே இல்லை அது கூட நந்த கோபர் போன்ற எல்லா கோபர்களும் முன்னாலே அவர்களுக்கு இந்த நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த யமுனாவில் அதனால் அவர் வண்டியோட வந்திருக்கார்கள் எந்த வண்டியே அந்த மாட்டு வண்டியோடு தான் வந்திருக்கார்கள் வந்து ரதத்தில் வந்திருக்கார்கள் குதிரை போட்டிய ரதத்தில் மட்டும் இல்லாமல் முன்னாலே போயாச்சு முன்னால் போய் மதுராப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உப்பவனத்தில் அடைஞ்சு அங்கே ராமகிருஷ்ணனில் எதிர்பார்த்துட்டு அந்த அவுட்ஸ்கட்ஸ் மதுரையினுடைய அவுட்ஸ்கட்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஆ சபர்பன் ஏரியா அவுட்ஸ்கட்ஸில் வந்து ஒரு உப்பவனம் வனத்தில் ஒரு பார்க் மாதிரி அங்கே வந்து காத்திருந்துக்கார்கள் ஜெகதீஸ்வரனான இந்த கிருஷ்ண பகவான் நந்தகோபுர் போன்றவர்களாம் போய் சேர்ந்த உடனே அவர்களை பார்த்த உடனே நம்ம தன்னை சேர்ந்த உடனே உடனே அங்கே இறங்கி தன்னுடைய கையால் அக்ரூர கையை பிடிச்சிட்டு நமஸ்காரம் பண்ணி அக்ரூரை பார்த்து சிரிச்செண்டே சொல்ல ஆரம்பித்தோம் அக்ரூவரை பார்த்து சிரிச்செண்டே சொல்ல ஆரம்பிச்சிடும் நீங்கள் முன்னால தேரோட போங்க யானா யானான்னா அந்த இதை வண்டி வண்டி சகையானாக வண்டி இந்த தேர் தான் கொண்டு வந்திருக்காரு அதனால் நீங்கள் முன்னால் பகவான் பார் நீங்கள் வந்து முன்னால் இந்த தேரோட உள்ளே போங்கோ பட்டணத்துக்குள்ளே போங்கோ நான் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கு போங்கோ நாங்கள் வந்து இந்த உப்பவனத்துலேயும் வண்டிகளை அவுத்து விட்டு இவரெல்லாம் இந்த நந்த கோபாதிகளெல்லாம் எல்லாம் வந்திருக்கா இல்லையா அவர்கள்லாம் ரெஸ்ட் எடுத்துன்னு இழைப்பாடுட்டும் அதுக்கப்புறம் பட்டணத்தை சுற்றி பார்க்குறோம் நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் அப்படி பார்க்குறோம் அப்படின்னார் விவரமாக பார்த்தோம் காந்தினுடைய பிள்ளை அதான் சொன்ன விஷ்ணுபராணத்தை சொல்லிட்டுக்கும் அந்த காந்தினிக்கு விசேஷமான ஒரு சக்தி இருந்தது விஷ்ணு புராணத்தை சொல்லியிருக்கும் அவர் அவர் புத்திரனான இந்த அக்ரூரன் ரத்தத்தை ஓட்டின்னு வரார் பலராமன் கிருஷ்ணன் ரெண்டு பேரும் ஏற்றின்னு வரபோதும் சாயந்தர வேலையில் அங்கே வந்து சேர்ந்தாச்சும் மதுரைக்கும் வர வழியில் அங்கங்கே கிராமத்து ஜனங்கள்லாம் வசுதேவனுடைய புத்திரர்களாச்சும் இவர் தான் பலராமன் பாக்குறது வெள்ளையா இருக்கான் பாரு ஒன்னா படுறாங்க நம்ப பார் கொஞ்சம் கருணீலமா இருக்கானே இவன் தான் கிருஷ்ணன் இவன் தான் நிறைய லீலை எல்லாம் பண்ணுங்க இவர் தான் கிருஷ்ணன் நம்மார் தலையில வந்து அந்த இது இருக்கு பாரு தலையில அந்த மயில் பீடு இருக்கு பாரு இவர் கிருஷ்ணன் அப்படின்னு பார்த்துட்டு அவர்கள் வெச்சக்கண் வாங்காமல் அப்படியே பார்க்குறார்கள் அப்படி ஆனந்தத்தோடு பார்க்குறார்கள் இவர்களுக்கு முன்னாலே வந்து சேர்ந்தார் நந்தர் போன்ற கோகுலவாசிகள்லாம் கோப்பர்கள் கோகுலவாசிகள்லாம் அவர்கள்லாம் அதே மாதிரி மாட்டு வண்டி பூட்டின்லாம் வந்திருக்கார்கள் அந்த மதுரா நகரத்தினுடைய எல்லையில் அதாவது அவுட்கட்ஸில் சபர்பனில் அங்கே இருக்கக்கூடிய வனங்கள் உப்ப வனங்கள் தோட்டங்கள் பார்க்ஸ் தோட்டங்களை தங்கிண்டு இவர்கள் வர்றதுக்காக இவருடைய வருகையை எதிர்பார்த்து நிற்கிறார்கள் பலராமன் கிருஷ்ணனுடைய வருகை எதிர்பார்த்துன்னு இருக்கிறார்கள் இவர்களை பார்த்த ஜெகதீஸ்வரான அந்த கண்ணன் கிருஷ்ணன் அக்ருடைய கைகளை பிடிச்சுட்டு ரத்தத்துலேருந்து இறங்கி பிடிச்சுன்னு சிரிச்சுட்டு அவர்கிட்ட நமஸ்காரமாக பேச ஆரம்பிச்சு முதல்ல நீங்கள் உங்களுடைய அந்த தேரோடு போங்க நகரத்துக்குள்ளே போங்கோம் உங்கள் வீட்டுக்கு போங்கோம் நான் எங் நாங்கள் வந்து இங்கே வண்டிகளை ஊற்றிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து இலைப்பாரி விட்டு சிரம பரிகாரம்லாம் பண்ணிவிட்டு சிரமப்பரிகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நகரத்தை சுற்றி பார்க்குறோம் அதை பார்க்குறோம் அப்படி வந்து அவரை அக்ரூரரை கட்டி விட்டார் அக்ரூரை கட்டி விட்டான்னு சொல்லலாம் அக் மேலே பதினொன்றாவது ஸ்லோகத்துலேருந்து பார்ப்போம் நாகம் பகத்யாம் நாம் பே மதுராம்போ தியம் நாசி மாம் நாவத்சல அக்கூருவ நாம் பகித பிரவே மதுராம் பிரோ தியும் நால ஆக்சமே சன்தன் குரு அோ சஜோபாலை சுகிவித்தம் ஆக்சியாமே சனான் குர்தோஷ சோபாலீட்ச சுகத்தம புனிஜசோ ககமேதி சௌச்சேனிய சேஸ்வரா புனிஹ பாதரோச்சேனிய சிஸ்வரா அமனிஜாங்குகளம் ஆசீஸ்லோக்கோலிர்மான் ஐஸ்வரியமரம் லேபே கம்ச்சாதின்துய அவினாங்கியுணம் ஆசீத்லோக்கோர்மான் ஐஸ்வரியமரம் லேபே கம்ச்சு ஏகாந்தங்கியுணம் ஆசீஸ் ஸ்லோக்கோலிர்மான் ஐஸ்வரியமேபேகாந்தி துய ஆபிரி அவன் ஸ்ரீன் லோகான் சூச்சிக புனன் திருசாத்தைய स्वीता सकरात्मज आपस्ते अंग्रियवने जिलोक लोका शुचे अपन शिसाधत्तर्व स्वरिया सकरात्म पदन श्लोक मरूं पारों मूलते நாற்பத்தியோண்டாவதம் முக்கூர்வம் அக்கூரூபா நாஹம் பம் ரே பிரவே மதுராம் பிரோ நா பிரவே மதுராம் பிரோ தியும் நாரதி மாம் நாத் தே பத்தவனி பிரவே மதுராம் பிரோ தியும் நாரதி மாம் நாத் பத்தே பத்தவச்சன ஆக்சையாமே சாதான் குரோட்சிரஜு गोपाल सुखृदिच्चे सुखृत्म आगछयाम गेहांकुरक्ष सह ग्रजोपाल सुखृदिच सुगृत्तम पुनिहदस गृहा्रेधिना यौचैन नृप्यतीतरहासुरा पुनिहदरज गृहा्रेधीना यौचना तृभ्यती पितर सा अविज्यांग्रियुगुणम आशीश्लोक्यो बलिर्मान ऐश्वर्यमतुरम लेभें कति चेकाया अवनिज्यांग्रियुगुणम आशीश्लोक्यो बलिर्मान ऐश्वर्यमतुरम लेभं कति चेकाया आपस्थे अंग्रियवने झन्लोका शुचे पुनर साधत्या सर्वा स्वीयाता सगरात्मज आपस्थेअ्रियवनेजन तीनलोका சகராத்ம அூர் சொன்னார் பதினொன்றாவது ஸ்லோகத்திலிருந்து அக்ரூர் சொல்றார் பிரபோ நான் வந்து நீங்க ரெண்டு பேரும் இல்லாம பவத்யாம் ரெண்டு பேர் இல்லாம நான் மதுரா புறிகளை எப்படி நான் பிரவேசிப்பேன் கூண்டு வர சொல்றதுக்கான் கம்சன் உங்க ரெண்டு பேரையும் உங்களை விட்டுட்டு எப்படி நான் மதுராவில் பிரவேசிப்பேன் நீங்களோ பக்த வச்சல் நாச்சு பக்தவச்சலன்னா பக்தர்களிடம் மிகவும் அன்பு கொண்டவர் ஸ்னேகம் கொண்டவர் ஒரு கருணை கொண்டவர் அப்படிப்பட்ட ஹே நாத்தா நீ நாத்தனாச்சு நான் உங்களுடைய பக்தனான என்ன கைவிடக்கூடாது கைவிட்டக்கூடாதுன்னு நீங்க இந்திரியங்களுக்கு விஷயமாகாத பகவன் அதான் அதோக்ஷான் ரிஷிகேஷா தலைவன் அதோக்ஷா இந்திரியங்களால பிடிக்க முடியாதவன் இந்திரியங்களுக்கு விஷயமாகாதவன் இந்திரியங்களால உணரப்படாதவன் அறியப்படாதவன் இந்திரியங்களுக்கு பிடிபடாதவன் சுகுருத்தமான் அதாவது சுகுறுத்து அதில் சூப்பரிலேட்டு சுகருத்தமாம் அதாவது நல்லதையே பேசி நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யக்கூடியவர்கள் வந்து சுகுறுத்து அதை எதையும் எதிர்பார்க்காம எதையும் எதிர்பார்க்காம க்ஷேமத்தையே பேசி க்ரேமத்தையே செய்து க்ஷேமத்தையே நடக்கக்கூடியவர்கள் வந்து நினைப்பது அப்போ அவர்கள் வந்து சுகுரு சுகுருத்து அதில் சூப்பர்லேட்டு சுகுருத்தமாக அப்படியும் மிகவும் வேண்டியவர்களில் ஸ்நேகிதர்களில் சிறந்தவர் நீங்கள் நீங்கள் உங்களுடைய அண்ணாவோட தமினோட கூட னேகிதர்கள் கூட கோபாலர்கள் கூட வாரங்க போகலாம் எங்கள் வீட்டுக்கு போகலாம் உங்களையே குரு நீங்கள் தான் எங்களுக்கு நாத்தன் தலைவர் அதனால் உங்களையே நாத்தனாக கொண்ட அடியன்ட்ட எங்கள் வீட்டுக்கு போகலாம் அவங்க வாங்க போகலாம் அப்படின்னு வீட்டு கூப்பிட்டார் எந்த உங்களுடைய திருப்பாதங்களுடைய அந்த அலம்பின ஜலத்தால் பித்திருக்களும் அக்னிகளோட கூடிய தேவர்களும் எப்பொழுதுமே திருப்தி அடைகிறார்கள் பித்திருக்கள் திருப்தி அடைகிறார்கள் அக்னியோட கூட இருக்கக்கூடிய தேவர்கள் திருப்தி அடைகிறார்கள் அப்படிப்பட்ட பாருதூளியால் கிரகத்தர்கள் நான் கிரகத்தர்கள் தான் எங்களுடைய கிரகங்களை பரிசுத்தமாக்க வேண்டும் அதை வந்து புனிய புரிதப்படுத்த வேண்டும் மகாபலி உங்களுடைய ரெண்டு அடிகளையும் திருவடிகளையும் அலம்பி அந்த தீர்த்தத்தை புரோக்ஷம் பண்ணிட்டான் அவன் மகானாகன் புண்ணிய ஸ்லோகனானான் அவன் கீர்த்தி அடைந்தான் அது மாதிரி நிகரற்ற ஒப்புயர்வற்ற ஐஸ்வர்யத்தையும் உங்களுடைய ஏகாந்த பக்தர்களுக்கு எந்த கதியோ அந்த உத்தம கதியை அடைந்தான் அந்த பலிச்சக்கரவர்த்தியும் அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய அப்படிப்பட்ட அழகான திருப்பாரங்களை அலம்பின சுத்தமான தீர்த்தங்கள் வந்து மூன்று லோகங்களையும் உங்களுடைய பாரங்களை அலம்பினால் தீர்த்தமானது மூன்று லோகங்களையும் பரிசுத்தமாக்குது அதை வந்து பரமேஸ்வரனே திரைசலை தரித்தாரன் சகர புத்திரர்கள்லாம் அந்த தீர்த்தனால் கங்கையாக வந்தது அதனால் அவர்கள்லாம் சொர்க்கமடைந்தார்கள் அப்படின்னு அவரை வந்து கூப்பிட்டு அவரை உபச்சார மண்டத்துக்காக கூப்பிட்றார் இந்த அக்ரூர சுவாமி பார்ப்போம் மறுபடியும் பக்தர்கள்ட்டான் மிகவும் அன்பு கொண்டவர் மிகவும் ஸ்நேகம் அன்பு தன்னுடைய கருணையை காண்பிக்கூடியவர் பிரபு நீங்க தான் ரட்சிக்கூடியவர் உங்களை ரெண்டு பேரை விட்டு நான் எப்படி மதுரை தனியா போவேன் உங்களுடைய பக்த நான் என்ன கைவற்றக்கூடாது எங்களுடைய க்ஷேமத்தையும் நாடக்கூடிய சிறந்த நண்பர் எங்களுக்கு என்ன க்ஷேமோ அதைத்தான் செய்யக்கூடிய நண்பர் இந்திரியங்களுக்கு அப்பால் பட்டவர் இந்திரியங்களால தேடப்பட முடியாதவர் இந்திரியங்களுக்கு விஷயமாகாதவர் இந்திரியங்களுக்கு காணப்படாதவர் இந்திரியங்களால பிடிக்க முடியாதவர் எங்களுக்கு உற்ற தலைவன் நீங்கள் தான் அண்ணாவோட உங்களுடைய ச இவர்களோட மித்திரர்கள் நண்பர்களோட கோபாலர்களோட சூழ்ந்து எல்லோரும் ஒன்றா வாங்கும் நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்கும் நம்ம வீட்டுக்கு போகலாம் உங்களுடைய திருவடை துகள்களால் அதாவது பாதார் விந்த அந்த துகள்களால் தூள்களால் வீட்டில் இருக்கக்கூடிய நாங்கள்லாம் கிரகஸ்தர்கள் கிரகஸ்தர்களால் எங்களுடைய வீடுகள்லாம் சுத்தமாகட்டும் புனிதமாகட்டும் தங்களுடைய அந்த பாதார விந்தங்களை அலம்பின ஜலத்தால் கழுவின ஜலத்தால் தான் நாங்கள் ஆராதனை பண்ணக்கூடிய பித்திருக்கள் முன்னோர்கள் அக்னிதேவன் சேர்ந்த பல எல்லா தேவர்களும் சந்தோஷம் அடைகிறார்கள் அவர்களுக்கு திருப்தி அடைகிறார்கள் பலிச்சக்கரவர்த்தியும் உங்களுடைய திருவுடைகளை அப்படி அலம்பி தான் மகான் பெரியவர்களால் கொண்டாடப்பட்டான் அவனுக்கும் ஈடு இல்லாத உயர்ந்த செல்வத்தையும் அடைந்தான் ஏதாவது பரமாத்மாவே அடைந்தார் வேறு ஒன்றும் அடுத்த இந்திரபதி அவனுக்கு தானே அடுத்த மண்வந்திரத்தில் இந்திரன் இந்த இந்திரசேனன் சொல்லப்பட்ட பலி சக்கரவர்த்தி தானே உங்கள்கிட்ட பக்தி கொண்ட பக்தர்களுடைய உயர்ந்த நிலையும் அடைந்தார்கள் ஆமாம் உள்ள பிரக்லாத நாரத பராஜர புண்டரீக வியாசம்பரே சுகத விஷ்வதார் அர்ஜுன வசிஷ்டு பீஷ்நாதின் புண்ணியன்மான் பரம பாகவதான் ஸ்மராமிங்கிறதுல வராள் அப்படியும் அவங்களுடைய திருமுடிகளை உங்களுடைய பாதார திருவடிகள் அந்த பாதங்களை அலம்பின ஜலமான தான் கங்கைன்னு பரம பவித்திரமாயிடுது மூன்று லோகங்களையும் சுத்தப்படுத்துது பரமேஸ்வரனே அந்த கங்கையை தன்னுடைய தலையில் ஜடாபாரத்தில் தாங்குறார் சகர புத்திரர்கள்லாம் அந்த கங்கையால் தான் அந்த கங்கா தான் சொர்க்கத்தை அடைந்தார்கள் மேலே பதினாறாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே பார்ப்போம் மேலே பார்ப்போம் இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு மகிமை உண்டு <laughs> देदेवा जगन्नाथ पुण्यश्रवणकर्तना यदुमश्लोका नारायण नमोस्तते देदेवा जगन्नाथ पुण्यश्रवणकर्तना यदुत्मश्लोक नारायण नमोस्ते श्रीभगवान्चा आया सेवती गेहमार्य समं चक्रद्रुहम हत्मा पितरे सुकृत्प्रिं ஸ்ரீபகவான் வாசா சேவோ கேகமிய சமன்விதருச்சக்கோம் ஹுவ விதரிஷே சுகப்பிம் ஸ்ரீசுகோம் வாச இவ முகவா சுூரோ விமனி இவ புரிம் பிரவிட்ட கம்சா கர்மாவேயோசு வாசா இவ முதோவா சுக்கூரோ விமனா இவ விமனி இவ புரீம் பிரவிஷ கம்சா கர்மாவே அராஷான் வித மதுராம் பிரவிஷத்தை கோபை ஜிதோ பரிவரித அரா மதுராம் பிரவிஷத்தை கோப்பை ஜிதட்சு பரிவரி ததர்சாட்டி கும் காரம் பகர்க்கிமோ தாமிரார்கோஷா பரிக்காசன உதரமோபவனோபோ தசத்தம் ஸ்பாட்டிகோப்புமோ தாமிரார்கோஷா பரிக்காசன உதரமியோபவனோபோம் இரவதாவது ஷ்லோக்கம் மருணிம்பாப்பம் பதினாறுலந்து இரவதி மூலத்தேச விவம் தசமஸ்க்கம் பூர்வா நாற்பத்தி ஒண்டாவது அயம் தவன் புணியம்லோக்காராயநோஸ்தேவேவா ஜகன் புண்ணியவீர்தம்லோக நாராயணாநோஸ்ரீபகவன் வாச்சாஸ்தேத்தோஹம் அஹமரிய यदु चक्रद्रुहम हत् वितरीष्य सुखृत्में श्रीभगवान्चाया से हमारे सन्व यु चक्रद्रुहम हवा वितरीष्य सुखत्पुँ शीसुक वाचाईव मुक्त भगवता सोक्रूरो विमनाइवी प्रव कमसाय कर्मेद्य गृहु शीसुको वाचे मुक्त भगवता सोक्रूरो विमनाव पुरी प्रविष्ट कमसाय कर्म आवेद गृहुं அாபராே பகவன் கிருஷ்ண சங்கர்ஷாவி மதுராம் பிரவிசத்து பரிவரி தர்சாம் ஸ்பாட்டிங்கோரம் ப்ரஹத் கேம கடத்தோரம் தாமிராரோம் பரிதராசம் உதியனியோபவனோபோபித்தா தாஸ்பாட்டிகோப்புமோ தாமிராரோஷம் பரிகாராசா உத்தியான ரம்யோ பவனோ பசோபி தாங்கிற ஒரு ஸ்லோகம் இந்த தேவதேவா இருக்கு இல்லையா அந்த இதுல ஒரு விஷயம் சொன்னான்னு இல்லையா என்ன சொல்றார் அக்ரூரர் பிரம்மாதி தேவர்களுக்கும் அதிபதியும் தேவர்களுக்கெல்லாம் தேவனா இருக்கக்கூடியவர் அவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் லோகத்திற்கு நாதனான ஜெகநாதன் புண்ணியங்களை கொடுக்கக்கூடிய அளவுல கீர்த்தனத்தை அதாவது அவனுடைய லீலைகள் சரித்திரங்களை கேட்பதாலையும் பாடுதாலையும் புண்ணியங்களை அடையக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த புகழ் பெற்றவர் யாரவர்களுக்கு தலைவர் உத்தம ஸ்லோக சிறந்த கீர்த்திகள் கொண்டவர் நாராயணா உங்களுக்கு நமஸ்காரம் இவ்வளவு நா நாமாவளி தேவதேவா ஒரு நாமாவளி ஜெகநாதா ரெண்டாவது நாமாவளி புண்ணிய சிவனு கேர்த்தனா மூணாவது நாமல் எருத்தமா நாலாவது நாம் உத்தம ஸ்லோகம் அஞ்சாவது நாமன் ஆறா நாராயணா ஆறாவது நாமாவளி இதை அதான் சொன்னது நாம ரூப கர்மா இது அத்தனையும் நாமாவில தான் சேரும் வந்து இதில் என்னன்னா தேவதேவ ஜகன்னா ரபுண்ண சவண கீர்த்தனம் சப்தாக சிரவணம் தேவ சபலம் குரு சர்வதான கீழே ரெண்டாவது லைன் மாத்திரம் அதாவது குரு பாதி ஸ்லோகம் இது அப்படி எடுத்திருந்தாச்சு ஒரு பாதி ஸ்லோகம் சப்தாக சிரவணம் தேவ சபலம் குரு சர்வதான்னு ஒரு பிரார்த்தனை பூர்வமாக பாகவத ஆரம் இது பாராயணம் பண்ணதுக்கு முன்னால் சொல்கிறது இந்த ஸ்லோகத்தை சொல்கிறது தேவதேவ ஜகன்னா புண்ணியஸ்வன கீர்த்தன சப்தாக சிரவணம் தேவம் சபலம் குரு சர்வதா சப்தாக சிரவணம் தேவம் ஏழு ஏழு நாளில் வந்து பாகவதம் கேட்டது அது நல்லபடியாக சஃபலமாகட்டும் அதுக்கு பலனோடு கரைக்கிறாப்பிடி இருக்கட்டும்னு சொல்கிறாப்புல இருக்கும் பகவான் சொல்கிறார் நான் வந்து இந்த அண்ணாவான பலராமனோட உங்கள் வீட்டுக்கு பின்னால் வரேன் அதுக்கப்புறம் வரேன் அவர் சொன்ன யாதவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்யக்கூடிய யாதவர்கள் துரோகம் செய்யக்கூடிய அந்த கம்சனை ஒரு மாதிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்நேகிதர்களுக்கும் பிரியத்தை செய்வதற்காக முதல்ல செய்யப்போகிறோம் ஸ்னேகிதர்களுக்கு பிரியத்தை செய்யப்படும் அப்போது சுகர் சொல்கிறார் பகவானால் இப்படி சொல்லப்பட்டப்புறம் அப்புறம் திருப்தி அடையாத பட்டத்துக்கு போய் கம்சன்ட்ட விஷயத்தை சொல்லிவிட்டு தான் வீட்டுக்கு போய் சேர்ந்தார் மேலே பார்ப்போம் கிருஷ்ணா